அன்பின் சுருபியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒப்புரவா தப்புறவா ரெக்கன்சிலேஷன் வாசிக்க வேண்டிய பகுதி யாக்கோபு மூன்றாம் 8 எட்டாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசன வரை நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதரை அதனாலேயே சபிக்கிறோம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என் சகோதரரை அத்தி ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா அப்படியே உவப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது உங்களின் ஞானியும் விவேகமாக நடக்கையினாலே காண்பிக்க கடவன் உன் இருராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்மஸ்வாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்சேகைகளும் உண்டு பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சம் இல்லாததாயும் இருக்கிறது நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடிகிறவர்களாலே சமாதானிலே விடுகிறதுியாயம் உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்து லவ் யுவர் நெய்பர் செல் முதியோர் இல்லத்திற்கு தன் தந்தையை அழைத்து இழுத்து சென்ற மகன் ஒரு பாலத்தை அடைந்த போது தந்தை தேம்பி தேம்பி அழுதார் மகன் கரிசனையோடு தந்தையை பார்த்து வினவிய போது பல ஆண்டுகளுக்கு முன் இதே வழியாய்த்தான் என் தந்தையை நான் இழுத்துச் சென்றேன் என்ற குடும்ப பொறுப்புகளில் எவ்வளவு பின்னடைவு பாருங்கள் சுபாவ அன்பற்ற ஒரு தலைமுறை இன்று தோன்றியுள்ளது சண்டையும் சச்சரவும் விசுவாசிகளின் பிறப்புரிமையாக இன்று விளங்குகிறது சக விசுவாசியின் சுகவீனம் உடன் ஊழியரின் மன உளைச்சல் பணியாளரின் பண தேவை இவையெல்லாம் நம் கண்ணில் படுவதில்லை தேவனோடு நான் சரியாக இருக்கிறேன் என்பதுதான் நாம் மார்தட்டி கொள்கிற நமது நியாயம் சுயநீதிக்காரனாகிய ஒரு திருமறை சட்ட அறிஞன் பார்த்து கட்டளைகளில் எல்லாம் முக்கிய கட்டளை எது என்று வினவின அவர் அவனிடத்தில் இறைவனிடத்தில் உன் முழு ஹயத்தோடும் ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு என்று சொல்லி நிறுத்தாமல் இதற்கு ஒப்பான இரண்டாம் கட்டளை என்னவென்றால் நீ உன்னிடத்தில் அன்பு போலவே உன் அயலானிடத்திலும் அன்பு என்று அவர் சேர்த்து சொன்னார் ஆண்டவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் தீவிரம் காட்டிய பரிசேயர் தங்கள் அயலகத்தாருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் தவறினர் ஒருவரோடு ஒருவர் அன்பில் நடந்து கொள்வதுதான் இறைவனுக்கு பிரியமான பலியாம் ஒரு வேத போதியை வாசிக்கிறேன் கவனிங்கள் எவேசியர் நான்கு முப்பத்தி ஒன்றில் இருந்து சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குறலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கமும் உங்களை ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்துவ நமக்காக தேவனுக்கு சுகந்த காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூறுந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து பாருங்கள் அயலாரை நேசிப்பதுதான் தேவனுக்கு பிரியமான பலியாம் மிகவும் கவனத்தில் இருத்திக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் மனிதரோடு நமது சம தள உறவு அதாவது ஹரிசான்ற ரிலேஷன் அது சரியில்லை என்றால் கடவுளோடு உள்ள நம்முடைய செங்குத்துறவு நம்மை போல் அடுத்தவரை நேசிக்க வேண்டும் என்ற இரண்டாம் கட்டளை இரண்டாம் கட்டளையை ஒழி அது இரண்டாம் தரமான கட்டளை அல்ல இட் இஸ் கமாண்ட்மெண்ட் இட் இஸ் நாட்ரி கமாண்ட்மென்ட் அதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் முதல் கட்டளைக்கு அது இணையானது சமமானது அதே முக்கியத்துவம் வாய்ந்தது கடவுளை துதிக்கும் நாவால் தன் தோழரை சபிப்பது எப்படி என்று மூத்த அப்போ யாக்கோபு வினவினார் கண்டோமல்லவா தான் கண்ட சகோதரனிடம் அன்பு செலுத்தாதவன் தான் காணாத கடவுளிடம் அன்பு செலுத்துவது எப்படி என்று இயேசுக்கு அன்பான சீடர் யோவானும் சவால் விடுகிறார் கடவுளுக்கு காணிக்க செலுத்துவது குறித்து ஆண்டு போதனை ஆணி அறைவது போல் உள்ளது அவர் என்ன சொன்னார் பரிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வரும்பொழுது உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயில் காணிக்கையை வைத்துவிட்டு முதலாவது போ சவருடைய ஒப்புரவாக பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்த வரிசையை மாற்ற முடியாது அமெரிக்காவின் அசாதாரண எழுப்புதலில் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதன் சார்ஸ் பென்னி பதினேழு தொண்ணூத்தி ரெண்டு முதல் பதினெட்டு எழுபத்தி ஐந்து வரை வாழ்ந்தவர் சரி செய்வதை வெகுவாய் வலியுறுத்தினார் பெரும்பாலானோர் பின்வாங்கி போகவில்லை வெகு சிலரே பின்மாற்றமடைந்தனர் ஒப்புரவாக வேண்டுமானால் மனத்தாழ்மையும் சுயம மறுப்பும் அவசியம் பெரியமானவர்களே இன்னொரு மைல் தூரம் இன்னொருவருக்காய் போகவதை விட இன்னொரு மணி நேரம் இறைவனை போற்றி துதிப்பது நாம் இந்த சுலபமானத்தை தெரிந்து கொள்கிறோம் ஆனால் இந்த அர்த்தமற்ற ஆராதனையை ஆண்டவர் அருவறுக்கிறார் கடவுள் மீது உள்ள பாசம் ஆராதனையின் ஒரு பக்கம் மட்டுமே மனிதர் மீதுள்ள பாசமே அதன் அடுத்த பக்கம் மனிதரை மதிப்பதே கடவுளுக்கு பயப்படுவதின் மறுபக்கம் எனவேதான் லூகா பதினெட்டாம் அத்தியாயத்தில் இயேசு நியாய பற்றி ஓமையிலே இப்படி சொன்னார் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதரை மதியாதவனுமாய் இருந்தான் இன்றைக்கே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது யார் யாரோடு நீங்கள் உப்புரவாக வேண்டும் கசப்பண்ண கொண்டுள்ளீர்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் தயாரிங்க நேரம் பிந்தி போவதற்கு முன்பதாக முதலாவது உங்களை தாழ்த்தி யார் தவறு என்று யோசிக்க வேண்டாம் பலிபீடத்தில் வரும் நீ போய் ஒப்புறவாகும் காரியங்களை சரி செய்யுங்கள் உங்கள் தனி குடும்பத்திலும் உங்கள் சபையிலும் ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி உருவாகும் உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்து எங்கள் அன்புள்ள ஆண்டவிரே அன்பின் இலக்கணமாய் உடைய குமாரனை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சத்ருவை கூட நேசித்தார் சத்ருவை கூட சிநேதனே என்று அழைத்தார் கர்த்தாவே தேவ அன்பு உடைய ஆவியான ஒரு ஊற்றப்பட்டிருக்கிறது அதை வெளிக்காட்டவாவது நாங்கள் உம்மோடு ஒத்துழைக்க வேண்டுமே எங்களுக்கு உதவிதான் எங்களை போல் நேசிக்க உதவிதான் ஏசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சீடர்களையும் மக்களையும் துவக்கும் முதல் முடிவுரை ஒன்றுபோல் நேசித்தார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நேசித்தார் Not because of of their their goodness but in spite of their badness எங்களை நிரப்பீரலும் அன்புக்கு பதிலாக வேறு எதையும் நாங்கள் சுலபமாய் மாற்றாக்கி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் அன்பிலே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து பெருகி அவ்விதமான சரியை சுகந்த வாசனையாய் கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அருள்தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்